அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இறைவனுடைய இருப்பை இக்குரல் நமக்கு உணர்த்துகிறது பண்பாடு ஒழுக்கம் ஆகியவற்றை கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கடவுள் கொள்கையை மறுப்பவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் மட்டும் போதாது கடவுள் இல்லாத ஒழுக்கமான வாழ்க்கையை எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்பது பற்றியும் சொல்ல வேண்டும் நம்முடைய சாஸ்திரங்களிலேயே கடவுளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுபிறவி புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியோர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நிரீஸ்வரவாதிகள் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அது சரியில்லை என்பதை பற்றி அவர்களுக்கு வேறொரு கோணத்திலே பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன அதை பற்றி ஆராய்ச்சியை நான் இப்பொழுது இங்கே செய்யவில்லை ஆனால் இந்த மறுவிறவிக் கொள்கை அடிப்படையில் தான் ஒழுக்கங்களை எல்லாம் கற்பிக்க முடியும் என்பது அவர்களுடைய நோக்கம் இவர்கள் மறுவிறவியும் ஏற்றுக்கொள்வதில்லை கடவுளையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் எப்படி ஒழுக்கத்தை சமூகத்திலே முக்கியம் என்பதை உணர்த்துவது கடவுளை மர மனிதனை நினை என்று சொல்வதற்கு பதிலாக அல்லது கடவுளை மனிதனில் நினைன்னு சொல்றது போல கடவுளை மனிதனில் கான் அறிவு கண் கொண்டு கான் என்று சொல்லலாமே கடவுளை மனிதனில் கான் என்று சொல்வதற்கு தெளிவான அருளோடு கூடிய பகுத்தறிவு வேண்டும் கடவுளை மற என்று எதற்கு சொல்ல வேண்டும் கடவுளை மறக்க முடியாது ஏனென்றால் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சியே கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் கான்சியன்ஸ் சொல்லுகிறோமே அதில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை எவரும் மறுக்க இயலாது மனிதனில் கடவுளை தரிசிக்க சொல்லுகிறது சனாதன தர்மம் கடவுளே மனிதனாக காட்சியளிக்கிறார் என்றுதான் சனாதன தர்மம் சொல்லுகிறது ஆனால் சிலர் செய்கின்ற தவறுக்காக அந்த தத்துவத்தையே அடிப்படை கோட்பாடுகளையே குறை சொல்லக்கூடாது இந்த அறிவு இல்லாமல் மதத்திலே பல தவறுகள் நடக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதற்காக மதத்தினுடைய உண்மையான ஒரு கருத்தை நாம் பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை சொல்லிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையெல்லாம் நீக்கிவிட்டார்கள் பிறகு அதை குறைவேறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கக்கூடிய அன்பர்கள் இதை நன்றாக உணர்ந்து இதை நம்முடைய குழந்தைகள் எல்லோருக்கும் இன்னும் நல்ல முறையிலே இந்த கல்வியானது பரவ வேண்டும் ஆன்மீக கல்வி பரவ வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் உங்களோட இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த மனிதனில் கடவுளை தரிசிக்க சொல்றதுங்கிறத புரிய சொல்றேன் அதனால தான் நம்முடைய பாரத பண்பாட்டில் எல்லா உயிர்களும் அனைத்து பொருளும் கூட வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது நம்ம ஆட்டிடியூட தப்பா கற்பிக்க கூடாது பிரம்மச்சாரிய பூஜை பண்ணுகிறோம் வழிபடுகிறோம் தம்பதிகளை பூஜிக்கிறோம் சன்னியாசிகளை பூஜிக்கிறோம் எப்படி யாரெல்லாம் ஒழுக்கமாக வாழ்கின்றார்களோ அந்த மனிதர்களை எல்லாம் நாம் கடவுளாகவே கருதி போற்றுகின்றோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்றவன் வானுரையும் தெய்வத்துள் வைத்து போற்றப்படுகிறான் வானுரையும் தெய்வமாகவே இம்மண்ணிலே வாழ்கின்ற தெய்வமாகவே அவன் கருதப்படுகிறான் என்பதை தெளிந்த உண்மையான பகுத்தறிவை சொன்ன திருவள்ளுவருடைய குரல் நாம் புரிந்து கொள்வோம் பசுமாட்டையும் மயிலையும் பாம்பையும் நாம் வழிபடுவது இதன் அடிப்படையில் பூமியை காற்றை நீரை நெருப்பை ஆகாசத்தை அதாவது வெளியை வழிபடுகிறோம் இக்குரலின் ஆழமான பொருளை இன்னும் விரிவாக நாம் தொடர்ந்து சிந்திப்போம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்